நாற்பத்தி ஐந்து அப்துல்லா அவர்களிடம் பசித்தவருக்கு நீர் உணவளிப்பது நீர் அறிந்தவர் அறியாதவர் என அனைவருக்கும் செலாம் கூறுவது என்று நபி சொல்லாஹ் அணிஹு வசல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் ஒன்று இரண்டு ஸ்லிங் மூன்று ஒன்பது